ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்வகம் நம் தர்மசாஸ்திரத்திலிருந்து நாம் ஒரு வருடத்தில் நம்முடைய பிதர்க்களை உத்தேசித்து செய்ய வேண்டியதான தர்ப்பணங்களை வரிசைப்படுத்தி பார்த்து அதில் இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது மன்வாதி புண்ணிய காலத்தில் நாம் செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு புண்ணிய காலமாக தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது மண்வாதி அப்படிங்கிறது பதினான்கு புண்ணிய காலங்களை சொல்லக்கூடியது வருடத்தில் 14 வரும் மன்வாதி இது விஷயமாக தர்மசாஸ்திரம் சொல்கிற போது கிராம் விதேன மன்வாதிஷுஷு ஆயினிசிரம் பித்தூண்டம் திருப்தம் பவேத் ஆசுஸ்நோமாக புனியன கல்பத்தை இது மபராணத்தில் இருக்கக்கூடியதான வாக்கம் மன்வாதிபலத்திலும் யுகாதிபலத்திலும் முறைப்படி நாம் செய்ய வேண்டியதான ஸ்ராத்தத்தை தர்ப்பணமாக செய்வதனாலே இரண்டாயிரம் வருஷங்கள் வரை நமக்கு பித்திருக்களுடைய சாபமோ பித்திருக்களுடைய தோஷமோ நமக்கு ஏற்படாது அந்த அளவுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு காண்பிக்கிறது இந்த புண்ணிய காலங்களில் அதாவது யுகாதி மன்வாதி புண்ணிய காலங்களில் நாம் செய்யவே செய்யக்கூடியதான ஸ்நானமாகட்டும் ஜபமாகட்டும் ஹோமமாகட்டும் இவைகள்லாம் ரொம்ப நமக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது நாம் எதிர்பார்க்கும் அளவுக்கு பலனை கொடுக்கக்கூடியது என்று நமக்கு புராணங்கள் காண்பிக்கிறது இதையே நமக்கு தர்மசாஸ்திரமும் சொல்கிறது அதே போல் மகாபாரதத்திலும் யாம் அன்வாத்தியா திதையஸ்தாசு மாணவா ஸ்நாத்வா ஹுத்வாச்ச தத்வாச்சா ததனந்த ஃபலம் லபேத்து அப்படின்னு இந்த மன்வாதி யுகாதி போன்ற புண்ணிய காலங்களில் நாம் ஏதாவது ஒரு புண்ணிய காரியத்தை செய்யணும் தினமும் செய்யக்கூடியது இல்லாமல் அதிகப்படியாக ஏதாவது ஒன்று செய்யணும் என்று காண்பிக்கிறது அந்த அளவுக்கு அனந்தமான பலனை கொடுக்கக்கூடியது இந்த மன்வாதி புண்ணிய காலம் என்று காண்பிக்கிறது இந்த மன்வாதி புண்ணிய காலம் என்பது எப்பொழுது வரும் என்று சொல்கிற பொழுது இதுவும் சாந்திரமானப்படிதான் சந்திரனை கொண்டுதான் இந்த மன்வாதி புண்ணிய காலமும் தீர்மானிக்கப்படுறது ஆஷ்வயுக் சுக்ல நவமி கார்த்திகி துவாதசி சிதா திருத்தீயா சைத்ர சித்தாச்சுனா புஷியசைக்கி ஆஷாடப்பி தசமீ மாசிய சப்தமீணமீ கிருஷ்ண தஷாச்ச பூர்ணிமா கார்த்தி ஃபால்குனீச்சை ஜெய் பஞ்சீ சித்த மன்வந்தராயச்சை தத்திய அட்சய என்று காண்பிக்கிறது அதாவது ஆஸ்வயுஜ மாசம் சுக்லப நவமி கார்த்திகுக்லி சைத்திரீயா பாதிரபதுக்ல திருத்தீயா ஃபால்குன அமாவாஸ்யா புஷியசுக்ல ஏகாதி ஆஷாடுக்லமி மாகசுக்ல சப்தமி ஸ்ராவண அஷ்டமி ஆஷாட பூர்ணிமா கார்த்திக பூர்ணிமா பால்குண பூர்ணிமா சைத்திர பூர்ணிமா ஜேஷ்ட பூர்ணிமா இப்படி பதினான்கு மண்வாதி காலங்கள் இந்த காலங்களில் நாம் இந்த தர்ப்பணத்தை செய்யணும் இதை பஞ்சாங்கத்திலேயே காண்பிச்சுருப்பா இப்போது இது சொல்லக்கூடியதான வரிசை மாறி மாறி வருது காலம் மாறி மாறி வருது ஏன்னால் அந்த பதினான்கு மண்வாதிகள் வரிசையில் நமக்கு இந்த காலத்தை காண்பிச்சுருக்கா அதாவது மண்வாதிகள்னு பதினான்கு மனுக்கள் இருக்கா இந்த பதினான்கு மனுக்கள் யாரு இந்த புண்ணிய காலத்திற்கு மண்வாதின்னு ஏன் பெயர் வந்தது என்பதையெல்லாம் நாம் விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தர்ப்பணத்தை செய்ய வேண்டிய காலம் அதற்கான பலம் இவைகளை முதல்ல பார்ப்போம் சுவயம்புவ மனு சுவாரோச்சிஷமனு உத்தமமனு தாமசமனு ரைவத்தமனு சாட்சுஷமனு வைவஸ்வதமனு அப்படின்னு ஏழு பேர் சூரிய சாவர்ணிமனு தஷசாவர்ணிமனு ப்ரம்மசாவர்ணிமனு தர்மசாவர்ணிமனு ருதிரசாவர்ணிமனு ரௌச்சியமனு பௌஷியமனு அப்படின்னு ஏழு பேர் இப்படி மொத்தம் பதினான்கு மனுக்கள் அவர்களுடைய தான் இந்த மன்வாதி புண்ணிய காலம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது இதுவும் காலத்தை தான் குறிக்கிறது மண்வாதி என்பது காலத்தை குறிக்கக்கூடியதான ஒரு புண்ணிய காலம் இதை கட்டாயம் நாம் செய்வதனாலே நமக்கு ரொம்ப அனந்தமான பலன் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த மண்வாதி புண்ணிய காலம் யுகாதி புண்ணிய காலம் இது மாதிரி காலங்களில் நாம் விசேஷமாக ஜபஹோமங்கள் செய்வது புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணுறது இதை வச்சுக்கணும் அன்றைய தினத்தில் நாம் முகூர்த்தங்கள் செய்யக்கூடாது பொதுவாகவே தர்மசாஸ்திரப்படி விரத தினங்களிலும் தர்ப்பண தினங்கள் அதாவது பைத்திருக்கமான தினம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த தினங்களில் முகூர்த்தங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு காண்பிக்கிறது ஜோதிஷமும் காண்பிக்கிறது தர்மசாஸ்திரமும் சொல்கிறது அந்த காலங்களில் நாம் முகூர்த்தங்கள் செய்யப்படாது நாட்கள் ரொம்ப குறைவாக தான் வர்ற காலங்களில் முகூர்த்தத்தினுடைய காலங்கள் மிகவும் குறைவாக இருக்கு இருந்தாலும் கூட விரத தினங்களில் பைத்திருக்கமான தினங்களில் நாம் அதை செய்யக்கூடாது அப்படி செய்யும்படியாக வந்தால் அந்த புண்ணியகால தர்ப்பணத்தை செய்துட்டு அந்த முகூர்த்தம் செய்யும்படியாக வரும் இந்த நிர்பந்தங்கள்லாம் வருங்கிறதுனாலே தான் இது மாதிரி புண்ணிய நாம் முகூர்த்தங்களை தவிர்க்கணும் மேலும் இந்த மண்வாதி புண்ணிய காலம் இதை செய்யாவிடில் பிராயச்சித்தமானது சொல்லப்பட்டிருக்கு அமாஷ்டகாவதீபாத மண்வாதிஷு யுகாதிஷு வித்வானு ஸ்ராத்தம் அகுர்வானஹா பிராயஷ்ச்சித்தீயத்தே த்விஜா என்று இந்த மண்வாதி புண்ணிய காலம் செய்ய வேண்டியதான தர்ப்பணம் இதை நாம் கவனிக்காமல் விட்டுட்டால் பிராயஷ்சித்தம் செய்துக்கணும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இந்த மண்வாதி புண்ணிய காலத்திற்கு சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு அலபிய யோகமாகவே நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிச்சுருக்கார் ஆகையினால இந்த மன்வாதி புண்ணிய காலத்தில் நாம் செய்யணும் மேலும் இந்த இந்த வரத்த இந்த தர்ப்பண தினங்களை பார்த்துன்னு வர்ற வரிசையில் இந்த அமாவாசையாக முதற்கொண்டு பைத்திருக்கமான தினம்னு சொல்கிறோமே இந்த பைத்திருக்கமான தினத்தில் தேவ காரியமும் உண்டு பித்திருக்காரியமும் உண்டு யாரெல்லாம் தர்ப்பணங்கள் செய்வதற்கு அதிகாரம் அதிகாரியாக இருக்காளோ இந்த பைத்திருக்கமான தர்ப்பணத்தை செய்யணும் வீட்டில் உள்ள ஸ்திரிகள் பெண்கள் அல்லது ஜீவத் பிதகன் ஜீவத் பித்திருக்கன்னா தாயார் தகப்பனார்கள் இருக்கும்பொழுது உள்ள கிரகஸ்தர்கள் விரதங்கள் செய்துக்கணும் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அமாவாஸ்யா விரதம்னே இருக்குது சங்கிரமண விரதம்னு இருக்குது வியப்பாத்த விரதம் இப்படியெல்லாம் இந்த பைத்திருக்கமான தினங்களில் தனியாக விரதமே சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அந்த காலமானது மிகவும் பெரிய புண்ணிய காலமாக இருப்பதனாலே எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்